திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்புகலூர் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் தன்னை சரணென்று தாளடைந்தேன் தன்னடியடையம் புன்னை பொழிர் புகலூரண்ணல் செய்வன கேள்மின்களோ என்னை பிரப்பருத்துவினை கட்டரு நரகத்து என்னை கிடக்கலொட்டான் சிவலோகத்திருத்திடுமே பொன்னை வகுத்தன்னமேனியனே புனர்மென்முலகாள் தன்னை வகுத்து தன்னபாகத்தனே தமியேற்கிறங்க புன்னை மலர்த்தலை வண்டுறங்கும் புகலூரரசே என்னை வகுத்தில ஏலிடும் வைக்கு து சொல்லேயேம் பொ பொன்னழவார் சடை கொன்றையினார் புகலூரரசேயே மண்ணுள தேவர்கள் தேடு மருந்தே வலஞ்சுழிய ளவேயுுுுனக்காட்பட்ட என்ளவேயுனக்காட்பட்டடைக்கலத்தே கிடப்பார் உன்னளவே எனக் கொன்றும் இறங்காத புத்தமனே ஓணப்பிரானும் ஒளிர் மாமலர்மிுத்தமனும் காண பராபியும் காண்கின்றிலர் கரநாலைந்துடை தோண்பிரானை வலி தொலை தோன் தொல்லை நீர்புகலூர் உர் கோணப்பிரானை குருக குருகொடுவினகே சுவாமி அக்னீஸ்வரர் அம்பாள் கருந்தார் குழலி திருச்சிற்றம்பலம்